வணக்கம் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நற்றின பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலைமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் உலகின் தற்போது கப்பல் படை கொண்ட நாடு சீனா இரண்டு பொது நிர்வாக நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது மூன்று ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு பல்லுயிர் பாதுகாப்புக்காக கவுன்சில் அமைத்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது 2. ஜீவன் ரக்ஷா பதக்கம் வென்றவர்கள் யார் 3. தேசிய பழங்குடியினர் ஆராய்ச்சி மானாடு ஏற்பாடு செய்த அமைச்சகம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி